வணக்கம் செப்டம்பர் இரண்டு ரெண்டாயிரத்தி இருபது நாட்டின குவியலுக்காக சென்னையிலிருந்து அலுமேலு நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று என்ற கப்பற்படை பயிற்சியை நடத்த உள்ள நாடு இந்தியா இரண்டு ஐந்தாவது பருப்பு மாநாடு மகாராஷ்டிராவில் நடைபெற உள்ளது மூன்று அந்தமான் தீவுகளுக்கும் சென்னைக்கும் இடையே கடலுக்கடியில் கண்ணாடு இழை கம்பிவடம் பதிப்பதற்கான திட்டப்பணிகளை தொடங்கி வைத்தவர் ரவிசங்கர் பிரசாத் இனி இன்றைய கேள்விகள் ஒன்று லோக்பால் அமைப்பின் உறுப்பினர் பதவியை சமீபத்தில் ராஜினாமா செய்தவர் யார் இரண்டு குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்பும் தாய்மார்களுக்கு ஆண்டுக்கு பதினைந்தாயிரம் வழங்கும் தாய்மடி என்ற திட்டம் தொடங்கியுள்ள மாநிலம் எது மூன்று மூன்றாவது கேலோ இந்தியா யூத் விளையாட்டு போட்டிகள் எங்கு நடைபெற்றது மீண்டும் சந்திப்போம் நன்றி